வணக்கம் நன்றினியின் ஆயிரத்தி நானூற்றி எண்பத்தி ஆறாவது செய்தி சேவை ஜூன் பதினேழு இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஆனி மாதம் இரண்டாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் செந்தில்குமார் தமிழக செய்திகள் பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது தரவரிசை பட்டியல் வெளியாகும் தேதி மாற்றப்பட்டுள்ளது நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழக மக்களின் உணர்வுகளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எதிரொலிக்கவில்லை என திமுக தலைவர் மு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார் வடகிழக்கு பருவமழை பொய்த்து போனதால் சென்னையில் இதுவரை இல்லாத அளவு கடும் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது கடந்த முப்பது ஆண்டுகளில் இல்லாத அளவு கடுமையான வளர்ச்சி அங்கு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் போடப்பட்டுள்ள திட்டங்களை நிறைவேற்றினாலே போதும் குடிநீர் பஞ்சம் தீரும் என பாஜக மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள அனைத்து ரயில் நிலையங்களிலும் சிசிடிவி கேமரா விரைவில் பொருத்தப்படும் என ரயில்வே டிஜிபி சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார் தமிழகத்தில் பிளாஸ்டிக்கை விற்றால் அபராதம் விதிக்கும் முறை இன்று முதல் நடைமுறைக்கு வருகிறது இது தொடர்பாக அனைத்து உள்ளாட்சி அமைப்புகளுக்கும் அரசு தரப்பில் சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது தமிழகத்தில் மீனவர்களுக்கு மீன்பிடி தடை காலத்துக்கான நிவாரணத் தொகை விடுவிக்கப்பட்டுள்ளதாக மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார் வெப்பச்சலனம் மற்றும் தென்மேற்கு பருவக்காற்றின் காரணமாக தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்திய செய்திகள் அமெரிக்காவிடமிருந்து முப்பது ஆயுதம் தாங்கிய சி கார்டியன் ட்ரோன்களை வாங்குவதற்கான ஒப்பந்தப் பணிகளை மேற்கொள்வதற்கான திட்டத்தை இந்திய பாதுகாப்புத்துறை இறுதி செய்துள்ளது ஒரே சமயத்தில் மக்களவை மற்றும் மாநில சட்டசபைகளுக்கு தேர்தல் நடத்துவது குறித்து மீண்டும் ஆலோசனை நடத்த கட்சித் தலைவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அழைப்பு விடுத்துள்ளார் புல்வாமாவில் மீண்டும் பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளதால் காஷ்மீரில் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்க உள்ள நிலையில் வேலையின்மை விவசாயிகள் பிரச்சனை உள்ளிட்டவற்றை நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் அனைத்து கூட்டத்தில் வலியுறுத்தினார்கள் நாடாளுமன்றம் சுமூகமாக நடைபெற ஒத்துழைக்குமாறு எதிர்க்கட்சிகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார் இன்று நாடு தழுவிய வேலை நிறுத்தத்தில் ஈடுபடப்போவதாக அனைத்து இந்திய மருத்துவர்கள் சங்கம் அறிவித்துள்ளது டாக்டர் ஏ அப்துல் கலாம் பிறந்த நாளான அக்டோபர் பதினைந்தை தேசிய மாணவர் தினமாக அனுசரிக்க வேண்டும் என முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர் ஆனந்த் பாஸ்கர் ராபோலு மத்திய அமைச்சர் டாக்டர் ரமேஷ் போக்ரியால் நிஷாங்கிற்கு கடிதம் எழுதியுள்ளார் பீகாரில் வெயிலின் கடுமைக்கு பலியானோர் எண்ணிக்கை 56 ஆறாக அதிகரித்துள்ளது அயல்நாட்டுச் செய்திகள் அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான நாசா செவ்வாய் கிரகத்திற்கு ஹெலிகாப்டர் ஒன்றை அனுப்பப்போவதாக செய்தி வெளியாகியுள்ளது இந்தியாவில் டெல்லி மற்றும் ராஜஸ்தான் மாநிலங்களில் நாற்பத்தி முதல் நாற்பத்தி டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகி வெயில் வருத்தெடுத்து வருகிறது இதனை தூக்கி சாப்பிடும் விதமாக தற்போது குவைத்தில் அறுபத்தி டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவாகியுள்ளதாக வெளியான தகவல் அதிர்ச்சியடைய வைத்துள்ளது ஹாங்காங்கில் குற்றச்செயல்கள் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்களை விசாரணைக்காக சீனாவிடம் படைப்பதற்கு அனுமதி அளிக்கும் புதிய சட்டம் மூலம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது சூறை காற்றுடன் கொட்டி தீர்க்கும் கனமழை காரணமாக நேரிட்ட பெருவெள்ளத்தில் சிக்கி சீனாவில் அறுபத்தி பேர் பலியாகியுள்ளனர் பசிபிக் பெருங்கடல் தீவான டோங்கா மற்றும் நியூசிலாந்தின் வடகிழக்கில் தொலைதூரம் உள்ள கெர்மடெக் தீவுகள் அருகே அடுத்தடுத்து சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது இதனையடுத்து சுனாமி எச்சரிக்கை விடப்பட்டு அது வாபஸ் பெறப்பட்டது சோமானியா நாட்டு தலைநகர் மொஹாதிஷுவில் பயங்கரவாதிகள் நடத்திய கார் வெடிகுண்டு தாக்குதலில் பத்து பேர் உயிரிழந்துள்ளது காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் வணிகச் செய்திகள் இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு வரலாற்று உச்சமான நாற்பத்தி இரண்டாயிரத்தி ஆறுநூத்தி இரண்டு கோடி டாலரை நெருங்கி வருவதாக ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது ஆயுள் காப்பீடு வாகன காப்பீடு என்பது போய் இப்போது மொபைல் ஸ்கிரீனுக்கும் காப்பீடு வந்துள்ளது இளைய தலைமுறையினை ஈர்க்க இந்த காப்பீட்டை அறிமுகப்படுத்தியுள்ளது டிஜி காப்பீட்டு நிறுவனம் பெங்களூருவை சேர்ந்த ஐ ஜுவல்ஸ் நிறுவனம் மீது அந்நிய செலாவணி வழக்கை அமலாக்கத்துறை பதிவு செய்துள்ளது அதிகரித்து வரும் மற்றும் வர்த்தக தற்கு அனைத்து நடவடிக்கைகளையும் துணிந்து எடுக்க வேண்டியது அவசியம் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து பொருளாதார நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் விளையாட்டு செய்திகள் உலக கால்பந்து சம்மேளனம் FIFA வெளியிட்டுள்ள தரவரிசை பட்டியலில் இந்திய அணி நூற்றி ஒராவது இடம் பிடித்துள்ளது உலக ஹாக்கி தொடரில் ஐந்துக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் தென்னாப்பிரிக்காவை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை தட்டிச் சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் குறைந்த போட்டிகளில் பதினோராம் ரன்கள் எடுத்து விராட் கோலி சச்சின் டெண்டுல்கரின் சாதனையை முறியடித்துள்ளார் திரைச்செய்திகள் சூர்யா நடித்து வரும் சூரரை போற்று படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க நடிகர் மோகன் பாபு ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளார் சிம்பு கவுதம் கார்த்திக் நடிக்கும் முப்தி தமிழ் ரீமேக்கின் படப்பிடிப்பு கர்நாடகாவில் தொடங்கப்பட்டுள்ளது வெளியாகி ஐந்து நாட்களில் நேர்கொண்ட பார்வை படத்தின் டிஷர்ட் தொடர்ந்து ட்ரெண்டிங்கில் முதலிடம் வகிக்கிறது பிரபா சின் சாகோ இரண்டாவது இடத்திலேயே தொடர்ந்து வருகிறது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன நன்றி வணக்கம்